ஒன்று அறிவிக்கின்றார்கள் நபி தாவூத் அலிசலாம் அவர்கள் தன் கைகளின் உழைப்பின் மூலமே தவிர சாப்பிட மாட்டார்கள் என்று நபி சல்லாகும் அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று